நிலம் மாதராசை மாதராசை பொருந்தினர் பொருந்தாருள்ளம் தன்னில்தரத்தின் ஜீவ சாட்சி மாத்திரமாய் நிற்கும் என் நிலங்களிலும் மிக்க எழுநிலம் அவற்றின் மேலாம் ninmela nannilam maruvum eka நாயகன் பதங்கள் போற்றி தளிக்கும் செய்கைக்கு ஏதுவாம் அயனாய் மாலாய் ஆன்ற ஈசனுமாய்த்தானே அனந்தமூர்த்தியுமாய் நிற்கும் பூன்றமுத்தனுமாயின்ப புனரியாதவனாய் நாளும் தோன்றிய விமல போத ஸ்வரூபத்தைப் பணிகின்றேனே எவருடை அருளால் யானே எங்கு மாம் பிரம்மம் என்பால் கவருடை புவனம் எல்லாம் கற்பிதம் என்றறிந்து சுவரிடைவெளி என் ஸ்வரூபஸ்வாவமானேன் அவருடைப் பதுமபாதம் அனுதினம் பணிகின்றேனே என்னுடை மனது புத்தி இந்திரிய இந்திய சரீரமெல்லாம் என்னுடை அறிவினாலே இரவிமுன் இமமே ஆக்கி என்னுடை நீயும் நானும் ஏக்கமென்றைக்கியம் செய்ய என்னுடை குருவாய்த்தோன்றும் ஈசனை இறைஞ்சினேனே அந்தமும் நடுவுமின்றி ஆதியுமின்றிவான் போல் சந்ததம் ஒளிரும் ஞான சர்க்குரு பாதம் போற்றி பந்தமும் வீடும் காட்ட பரந்த நூல் பார்க்க மாட்ட மந்தரும் உணருமாறு வஸ்துதத்துவம் சொல்வேனே படர்ந்த வேதாந்தமென்னும் பார்க்கடல் மொண்டு முன்னூல் குடங்களில் நிறைத்து வைத்தார் குறவர்கள் எல்லாம் காய்ச்சி கடைந்தெடுத்தே நிந்த கைவல்ய தத்தை அடைந்தவர் விஷயமன் தின்று அலைவரோ பசியிலாரே தத்துவராய சுவாமிகள் எனக்கூடிய என்று சொல்லக்கூடிய இந்த நூலுடைய ஆச்சாரியர் முறைப்படி சம்பிரதாயப்படி பரபிரம்ம நமஸ்காரம் ஈஸ்வர நமஸ்காரம் ஆத்ம நமஸ்காரம் எல்லாம் ஒன்றுதான் ஆத்ம நமஸ்காரம் குரு நமஸ்காரம் இவைகளெல்லாம் செய்து கொண்டு தான் எந்த விஷயத்தை சொல்லப்போகிறேன் யாருக்காக சொல்லப்போகிறேன் என்கின்ற முறைகளையெல்லாம் தெரிவித்து கொண்டிருக்கிறார் இப்போ இந்த ஆறாவது பாடல்ல இந்த பாயிரத்தில் ஆயிரவது பாடல்ல வேதாந்த சாஸ்திரத்தில் வேதாந்தம் வேதாந்தங்கிறது உபனிஷத்துக்கள் அதில் இருக்கக்கூடிய கருத்துக்களை எல்லாம் அதனுடைய ஸ்ருதிகளை எல்லாம் விசாரம் செய்து முன்னோர்கள்லாம் நிறைய சூத்திர பாஷ்ய வார்த்தைக பிரகரண கிரந்தங்கள் எல்லாம் இயற்றியிருக்கிறார்கள் அவற்றையெல்லாம் குருவினுடைய சந்நிதியில் நான் ஆராய்ச்சி பண்ணி என்னுடைய புத்திக்கு நன்றாக நான் புரிந்து கொண்ட வரையிலே அதை நான் இந்த நூல் வடிவத்திலே வழங்குகின்றேன் கைவல்லிய நவநீதத்தை எல்லாம் காய்ச்சி கடைந்து எடுத்து அழித்தேன் எடுத்து அழித்தேன்கிறது சம்பந்தம்ங்கிறார் இந்த உரையாசிரியர் சம்பந்தத்தை பற்றி இதில் ஒரு சுருக்கமாக கொடுக்கப்பட்டிருக்கு உங்களுக்கு தகவலுக்காக சொல்கிறேன் அது வேண்டான்னு நினச்சேன் இருந்தாலும் அதை சொல்லுறது என்ன அது ரொம்ப நாளைக்கு இழுத்து போடும் ஒத்தி போட முடியாது இந்த விஷயத்தை பிரதிபாத்திய பிரதிபாதக சம்பந்தா பிரதிபாத்திய பிரதிபாதக சம்பந்தா அப்புறம் வந்து பிராப்பிய பிராபக சம்பந்தகா அப்புறம் கர்த்த கர்த்தவியசம்பந்த அப்புறம் ஜன்யஜனசம்பந்த இது நான் விளக்குறேன் பிரதிபாத்ய பிரதிபாதக அப்புறம் பிராப்பிய பிராபக அப்புறம் கர்த்த கர்த்தவிய அப்புறம் ஜன்யஜனக இந்த சம்பந்தத்தை பற்றி சொல்கிறேன் பிரதிபாத்திய பிரதிபாதக சம்பந்தம்னு சொன்னால் எந்த ஒரு நூல் எந்த ஒரு விஷயத்தை விளக்குகிறதோ அந்த விளக்கப்படும் விஷயம் பிரதிபாத்தியம் என்று சொல்லப்படும் விளக்கப்படும் விஷயம் கூறப்படும் விஷயம் பிரதிபாத்தியம் என்று சொல்லப்படும் பிரதிபாதியம் பண்ணக்கூடியது எதுவோ அது பிரதிபாதகம் இப்போ வந்து கைவல்ல நவநீதம் பிரதிபாதகம் கைவல்ல நவநீதம்ங்கிற கிரந்தம் பிரதிபாதகம் அதாவது இந்த எழுத்து சமூகங்கள் அதனால் நமக்கு உண்டாகிற இது என்ன விஷயம் என்னென்னா பிரதிபாத்தியம் அப்போ கிரந்தத்துக்கும் விஷயத்துக்கும் உள்ள சம்பந்தம் இப்படி படிக்கணும் கிரந்தத்துக்கும் டெக்ஸ்ட்டுக்கும் டெக்ஸ்டில் இருக்கிற மேட்டருக்கும் உள்ள சம்பந்தம் நூலுக்கும் நூலில் பொருளுக்கும் உள்ள தொடர்பு யாதெனில் பிரதிபாத்திய பிரதிபாதக தொடர்பாம் பிரதிபாதக பிரதிபாத்திய பிரதிபாதகம்ங்கிறது கிரந்தம் பிரதிபாத்யங்கிறது கிரந்த விஷயம் இதே எத்தனை தடவை சொன்னாலும் புரிய வைக்கிறது சிரமமாக இருக்கிறதுனால இது பெரும்பாலும் அவாய்ட் பண்ணிவிடுறது பிரதிபாத்திய பிரதிபாதக சம்பந்தம் ஆனால் சொல்கிற எப்படி சொல்கிறோம்னா கிரந்தத்துக்கும் கிரந்த விஷயத்துக்கும் உள்ள சம்பந்தம் பிரதிபாத்திய பிரதிபாதக சம்பந்தம் ஆனால் நீங்கள் பிரதிபாத்தியம்ங்கிறது விஷயம் பிரதிபாதகம்ங்கிறது கிரந்தம் அப்புறம் வந்து பிராப்பிய பிராபக சம்பந்தா இது வந்து என்னென்னா அதிகாரிக்கும் பிரயோஜனத்துக்கும் உள்ள சம்பந்தம் அதிகாரி பிரயோஜனம் என்னது அடையப்படுவது பிரயோஜனம் அடைபவன் பிராபகன் அதிகாரிக்கும் பிரயோஜனத்துக்கும் உள்ள சம்பந்தம் பிராபிய பிராபக சம்பந்தம் அப்புறம் அதிகாரிக்கும் விசாரத்துக்கும் உள்ள சம்பந்தம் கர்த்த கர்த்தவிய சம்பந்த அதிகாரி வந்து கர்த்தா கர்த்தவியம் என்ன விசாரம் இந்த கிரந்தத்தை விசாரம் பண்ணணும் கர்த்தவியா விசாரா விசாரா கர்த்தவிய பிரம்மசூத்திரமே இப்படிதான் தொடங்குகிறது அதாத்தோ பிரம்மஜிஜாசா பிரம்ம விசாரா கர்த்தவியான்னு அர்த்தம் முதல் சூத்திரத்துக்கு என்ன அர்த்தம்னா விவே சாதன சதுஷ்டய சம்பத்தியை அடைந்த பிறகு கர்மத்தினால் பயனொன்றும் இல்லையாதலால் பிரம்மத்தை ஆராய்ச்சி செய்ய வேண்டும் பூதமாக இருக்கக்கூடிய பிரம்மத்தை உபனிஷத் சாஸ்திரங்களின் வாயிலாக ஆராய்ச்சி பண்ண வேண்டும் அப்படிதான் சொல்லியிருக்கா இங்க என்னன்னா கர்த்த கர்த்தவிய சம்பந்தா கர்த்தா அதிகாரி கர்த்தவியம் விசாரம் கர்த்தவியா விசாரா விசாராக புல்லிங்க கர்த்த கர்த்தவிய சம்பந்த அப்புறம் அடுத்தது என்னென்னா இது இவருடைய பாஷியத்திலேருந்து நான் இவருடைய உரையிலேருந்து நான் சுருக்கமாக சொல்ல போகிறேன் அப்புறம் இங்கே அதுக்கப்புறம் ஜன்யஜனக சம்பந்த கிரந்தத்துக்கும் ஞானத்துக்கும் உள்ள சம்பந்தம் கிரந்தத்துக்கும் ஞானத்துக்கும் உள்ள சம்பந்தம் விசாரத்தின் மூலமாக கிரந்தம் ஞானத்தை உண்டு பண்ணுவதால் இது ஜனக்கம் ஞான ஜனக்கம் ஜன்யம் என்னென்ன தோன்றுவது என்னென்ன ஞானம் கிரந்தத்துக்கும் ஞானத்துக்கும் உள்ள சம்பந்தம் ஜன்ய ஜனக சம்பந்த இவை முதலான சம்பந்தங்கள் இன்னும் அநேகம் உள அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காரு இல்லை சம்பந்தத்தை பற்றி நிறைய டெக்ஸ்டெலாம் இருக்குது அது இன்னொரு சமயத்தில் சொல்லலாம் இப்போதைக்கு உங்களுக்கு தெரியும் பிரதிபாத்திய பிரதிபாதக சம்பந்தா பிரதிபாத்திய எது பிரதிபாத்திய பிரதிபாதக சம்பந்தாங்கிறது கிரந்த விஷயையோஹோ கிரந்த விஷயையோஹோ சம்பந்த பிரதிபாத்திய பிரதிபாதக சம்பந்த அதிகாரி பிரயோஜனையோ சம்பந்தா பிராப்பிய பிராபக சம்பந்த அப்புறம் வந்து அச்சாரோவியசந்திவிச்சார்த்த கர்த்தியசானையோன்யன இது வேறு சில டெக்ஸ்டெல்லாம் இருக்குது நான் அப்படி படிக்கிறபோது சொல்லித்தரேன் இப்போ கிரந்தத்துக்கும் விஷயத்துக்கும் இவருடைய விளக்கத்தை சொல்கிறேன் எடுந்தடி எடுந்த எடுத்தேன் எடுத்தளித்தேன் என்றது சம்பந்தம் விஷயமன் தின்ற அலைவரோ பசீலார் என்றது அனர்த்த நிவர்த்தி ஆனந்த பிராப்தி ரூபமான இந்நூலின் பயன் கிரந்தத்துக்கும் விஷயத்துக்கும் பிரதிபாத்திய பிரதிபாதக சம்பந்தம் கிரந்தம் பிரதிபாதகம் விஷயம் பிரதிபாத்தியம் யாது பிரதிபாதனம் செய்வதோ அது பிரதிபாதகம் யாது பிரதிபாதனம் செய்ய யோகியமாமோ அது பிரதிபாதியமாம் அதிகாரிக்கும் ஃபலத்துக்கும் பிராப்பிராபகாவசம்பந்தம் ஃபலம் பிராபியம் அதிகாரி பிராபகன் யாதொன்று பிராப்தமாமோ அது பிராபியம் எவனுக்குப் பிராப்தமாமோ அவன் பிராபகன் அதிகாரிக்கும் விசாரத்திற்கும் கர் கர்த்தவிய பாவசம்பம் அதிகாரி கர்த்தா விசாரம் கர்த்தவியம் செய்பவன் யாவன் அவன் கர்த்தாவாம் யாது செய்ய யோக்கியமாய் யோக்கியமாமோ அது கர்த்தவியமாக கிரந்தத்துக்கும் ஞானத்துக்கும் ஜென்ய ஜனகபாவ சம்பந்தம் விசார வாயிலாக கிரந்தம் ஞானத்துக்கு ஜனகமா ஞானம் ஜென்யமா உற்பத்தி பண்ணுவது யாது அது ஜனகமாக யாது உற்பத்தியாமோ அது ஜென்யமா இவை முதலான சம்பந்தங்கள் இன்னும் அநேகம் உள எப்படி இருக்கு தமிழ் உரை இதுதான் தமிழ் உரை வாங்கி போட்டுச்சா புரியுமோ படித்து குரு ஆச்ச ஆச ஆச ஆத்தியா இருந்து சொன்னாலும் கூட புரியுமாங்கிற சந்தேகம்தான் இதை எடுத்து ஒன்று ஒன்றா பதம் பதமாக பிரித்து சொன்னால் கூட புரியுமாங்கிறது தான் சம்ஸ்கிருதம் கூட புரிஞ்சிடும் கடைந்தடு தளித்தேன் இந்த கைவல்ய நவநீதத்தை அடைந்தவர் விஷயமன் தின்று அலைவரும் பிரயோஜனத்தை சொல்கிறார் கடைந்தடு தளித்தேன் இந்த கைவல்ய நவநீதத்தை அடைந்தவர் விஷயமண் தின்று அலைவரும் விஷய மண் தின்றுன்னு சொன்னால் விஷயங்கள் மண்ணோடு ஒப்பிடப்பட்டு சொல்லப்படுது மண்ணு யாரா தும்பாங்களா நல்ல ஆனந்தமாக அல்வா வந்திருக்கிற போது நதி தான் போட்டாங்க அல்வா இருக்கிற போது யாரா மண்ணை தும்பானா அது மாதிரி இது பரம ஆனந்தம் இருக்கும் பொழுது கோடி ரூபாய் இருக்கிற போது பத்து ரூபாய்க்கு பிச்சை எடுக்கிறது ஊருக்குள்ளே போவானா என்ன அது கிடையாது அதனால் பேர்பட்ட ஆனந்தம் இருக்கிறபோது மகத் ஆனந்தம் இருக்கிற போது ஆத்மானந்தம் பிரம்மானந்தம் இருக்கிற போது அல்பானந்தத்துக்கு போய் அலைவானான் அப்படின்னு சொல்லி அல்பானந்தத்துக்கு அல்பானந்தத்தை நாடமாட்டான் பசியிலாரேன்னு சொன்னால் அவனுக்கு துக்கமே இல்லை என்ன பசியிலாரேன்னு சொன்னால் என்ன ஆனந்தத்துக்கான பிரயத்தனம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை பசிச்சதுன்னா என்ன பண்ணுவோம் சாப்பிட போவோம் இவனுக்கு வந்து துக்கமாக இருந்தால் தானே பசியில்லாரேன்னு சொன்னால் இஸ் துன்பம் இல்லாதாரே அப்படி புரிஞ்சுக்கணும் பசி இல்லைங்கிறதுடைய அர்த்தம் துக்கம் இல்லைங்கிறது அர்த்தம் இவனுக்கு ஒரு பசியே ஏற்படாது அதுக்காக வேண்டி இவன் விஷயத்தை துக்கம் இருக்காது துக்கம் இருந்ததுன்னு சொன்னால் என்ன பண்ணுவான் துக்கத்துலேருந்து விடுபடுறதுக்கு வேறு ஏதாவது விஷயத்தை நாடுவான் இல்லை இப்போ நிறைய பேருக்கு துக்கமாக இருந்துன்னா என்ன பண்ணுறாங்க எதையாக குடிக்கிறான் வாம் அவனுக்கு ஒன்றும் தெரியல எது வழ தெரியல நிம்மதியாக இருக்கிறதுக்கு இல்லை அட்டையே எதையோ பார்த்து பார்த்து அதை பார்த்து அரட்டை அடித்து இதையோ இப்போ மறக்க முயற்சி பண்ணுறான் ஆனால் வந்து மறக்கிறதுக்கு அப்புறம் பழையப்படியும் அது வந்துட்டு தான் அப்புறம் இன்னொரு புது வருது அப்புறம் இப்படியே துக்கத்திலேருந்து துக்கம் அப்படியே சங்கிலி தொடர் மாதிரி மாட்டிக்கிறான் ஆக இந்த இந்த ஆறாவது பாடலில் இருக்கக்கூடிய கருத்தை புரிஞ்சுக்கணும் இப்போது வந்து இந்த இந்த முதல்ல சொல்லப்பட்டதில் அதிகாரியும் விஷயமும் சொல்லப்பட்டது அதிகாரி விஷயம் இங்கே வந்து சம்பந்தமும் பிரயோஜனமும் சொல்லப்பட்டது இந்த கிரந்தத்தில் இந்த இந்த பாடலில் சம்பந்தமும் பிரயோஜனமும் சொல்லப்பட்டது சரி இனி அடுத்த பாடல் பூர்த்தி பண்ணுறார் அது மாத்திரம் இன்னொரு விஷயத்தை சொல்லியிருக்கார் அவர் அதாவது ஞானம் கூட நமக்கு முக்கிய பிரயோஜனம் வந்து மோக்ஷந்தான் ம் அவந்தரப் பிரயோஜனம் முக்கிய பிரயோஜனம் வந்து நமக்கு மோட்சம்தான் ஆனால் ஞானத்தினால மோட்சம் ஏற்படுறதுனால ஞானம் நமக்கு அவாந்தர பிரயோஜனம் அவாந்தரம்னா என்ன முக்கியம் இல்லைன்னு அர்த்தம் இல்லை அபிலா எல்லோருக்கும் விருப்பம் என்னது மோட்சமாக ஞானமான மோட்சந்தான் அதனால தான் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க மோட்சத்துக்கு காரணம் வேறு வேறையாக சொல்லிகிட்டு மோட்சம் வந்து நீங்கள் வந்து உங்களுடைய நடவு ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் ஒழுங்காக பண்ணால் போகிறோம் நீங்கள் செய்ய வேண்டிய டியூட்டிஸ் எல்லாம் ஒழுங்காக செய்யுங்க மோட்சம் வந்துடும் அதாவது அவங்க சொல்கிறது மோட்சங்கிறது மோட்சஸ்வரூப நிர்ணயமே நிறைய பேர் நிறைய இப்போ இருக்கிற ஆன்மீகத்தினுடைய கருத்து நல்லா பார்த்தீங்கன்னா தான் தெரியும் நல்லா ஊறினா தான் தெரியும் மோட்சஸ்வரூப நிர்ணயமும் கிடையாது மோட்சத்துக்கு ஹேத்துவும் தெரியாது சரியா ஆன்மீகத்தில் ஈடுபாடு இருக்கும் ஆனால் அவங்க விரும்புகிறது மோட்சம்தான் ஆனால் அந்த மோக்ஷத்தை பற்றின விஷயத்தை அவங்க அனலைஸ் பண்ணலை நாம் எதை விரும்புகிறோங்கிறத பற்றி அவர்கள் ஆராய்ச்சியே சரியாக பண்ணலை அது மாத்திரமில்லை அப்படி பண்ண முடியாதபடிக்கு ஆன்மீக நூல்களே நிறைய இருக்குது அதுதான் பெரிய விசித்திர அதனால் வந்து மோட்ச ஸ்வரூபத்தை நிர்ணயம் பண்ணாதனால்தான் கர்மத்தினால் மோட்சம் கர்ம யோகத்தினால் மோட்சம் பக்தியினால் மோட்சம் அப்படிங்கிறத நிறைய சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க அதனால் மோட்சங்கிறது எப்படி வேணாலும் மோட்சங்கிறது அவங்க என்ன மீன் பண்ணுறாங்கன்னே புரியல பெரும்பாலும் நான் இப்போ உங்களுக்கு தெளிவுக்காக சொல்கிறேன் கொஞ்சம் தெளிவாக பேசணுங்கிறதுக்காக இதை சொல்கிறேன் பெரும்பாலும் நிறைய பார்த்திங்கன்னா பெரிய பெரிய குரூப்பெல்லாம் ஆன்மீக இயக்கங்களெல்லாம் பார்த்தோம் ஆனால் அவங்க வந்து இந்த போர்ஷனை சரியாகவே விளக்குறது இல்லை இது ரொம்ப முக்கியம் நாம் அடைய விரும்புறது என்ன அது வந்து எதனால் கிடைக்கும் இந்த சாத்திய சாதன விவேக்கம் இந்த சாத்தியசாதன விவேகத்திலேயே ஆரம்பத்துலேயே தகராறுனா முதல் கோணல் முற்றிலும் கோணல்னால் அவங்களாம் இருப்பாங்க ரொம்ப நல்லவங்க அதுதான் அந்த விசேஷ விசித்திரம் அது அவங்களாம் ரொம்ப நல்லவங்க ஆனால் வந்து அவங்களுக்கு ஒரு அவங்களுக்கு என்னென்னா நல்லவங்களாக இருந்தாலும் அவங்கள்ட்ட வந்து இப்போ வந்து ஒரு இரு முப்பத்தஞ்சு நாற்பது வருஷம் இருக்கார் இந்த லைஃப்பில் வந்துட்டார் அவர் முப்பத்தஞ்சு நாற்பது வருஷம் அவர் சுவாமியாக இருக்கார் இத்தனையோ வருஷம் நாற்பது வருஷத்துக்கு மேலே ஆச்சும் சுவாமியாக இருக்கார் ஆனால் அப்போது என்ன சொல்கிறாருன்னா அந்த நிலையிலாம் நமக்கு என்றைக்கு வருமோன்னு வருத்தப்பட்டாருன்னா அது கேட்டால் நமக்கு வருத்தமாக இருக்குது ஒரு பெரிய சுவாமி ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தேன் உங்களுக்கு இதுக்காக பேசுகிறேன் இது டேப்பிள் கேட்டு போகிறாங்க என்னை பெரிய விஷயம் இல்லை ஒரு பெரிய சுவாமி அவருக்கு வயசு வந்து தொண்ணூத்தஞ்சு வயசு இருக்கும் தொண்ணூத்தஞ்சில் தொண்ணூற்றி எட்டு நான் பார்க்கும்போது அவருக்கு எத்தனையோ பெரியவர் அவருக்கு அவரை அவருக்கு எத்தனையோ மகான்கள்லாம் பார்க்க வராங்க பெரியவங்கள்லாம் பார்க்க வராங்க அவரை அவர் நானும் பார்க்க போயிருந்தேன் அவர் வந்து நான் வேதாந்தம் படிச்சுருக்கணுன்ன ஒரு ஒரு அபிமானம் அதெல்லாம் உட்காருங்கன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கார் அவர் வந்து நல்ல கல்ச்சர் பிராமணன் வந்து நல்ல சம்ஸ்கிருத்தில் ஸ்லோகங்கள்லாம் எழுதக்கூடிய சக்தி படைத்தவர் நிறைய புஸ்தங்கள்லாம் போட்டிருக்கார் என்னெல்லாம் பண்ணியிருக்கார் எல்லாம் எதுவும் இருக்குது பக்கத்தில் உட்காந்து பேசுகிற போது சொல்கிறார் நம்ம ஜீவன் முக்தி அடையிறது தெரியல வருத்தப்படுறார் ஜீவன் முக்தி அடையிறது தெரியல இதை பற்றி எதாவது சொல்லியிருக்காவே தான் இருந்ததுலன்னா தூக்கி வாரி போட்டது எவ்வளோ பெரியவர் அவர் வந்து இப்படி கேட்குறாரு நான் வந்து விருட்டை கேட்டேன் காஞ்சி பெரிய வாழ்க்கை கேட்டேன் அவரும் அப்படி தான் நான் எல்லாரும் நினச்சிட்டு இருக்கேன் நான் இன்னும் மோட்சத்தில் இருக்கேன் என்ன மோட்சம்னா என்னன்னு எனக்கே இன்னும் புரியல அப்படின்னு அவர் சொன்னார்ன்னவர் அதை விட விசேஷம் அது சரி அது எவ்வளோ தூரத்துக்கு ட்ரூத்தாக நமக்கு தெரியாது அப்போ வந்து எதுக்கு சொல்கிறேன் அவரை சொல்கிறார் இன்னும் முடியலையே ரொம்ப வருத்தப்படுறாரு துக்கப்படுறாரு நான் ஜென்ம அவர் எடுத்துவிட்டேன் சாஃபல்யம் மாயெடுத்து சொல்லி ஒரு திருப்தி வேண்டாமோ இத்தனை இது இருக்குது அது இல்லைன்னு சொல்கிற போது என்னென்னா எங்கேயோ மாயையோட விளையாட்டு விளையாடின்ட்டுருக்குன்னு தான் தெரியும் என்ன சொல்ல முடியும் வந்து இது விசித்திரமாக தான் இருந்தது இந்த சாத்திய சாதனத்துலேயே நிறைய ப்ராப்ளம் அதனால தான் இந்த கர்மாவினால மோக் கர்ம யோகத்தினால மோக்ஷம்னு இல்லை இப்போ நான் கர்மயோகம் பண்ணிகிட்டே இருக்கேன்னு வச்சோங்க கூட நான் வந்து எனக்காக சுயநலமே இல்லாமல் கர்மா பண்ணுறேன் விடாமல் கர்மா பண்ணுறேன் காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் பூஜை பண்ணுறேன் நல்லா சோசியல் சர்வீஸ் பண்ணுறேன் எல்லாம் பண்ணுறேன் எனக்கு எப்படி நான் பிரம்மமாக இருக்கிறேங்கிற ஞானம் வரும் இதெல்லாம் பண்ணிகிட்டே இருந்தேன் வேதாந்தமே படிக்கலன்னு வச்சுக்கோங்க உபநிஷத்தை தொடலை அதை பற்றி கேரே பண்ணுறதில்ல லட்சியமே பண்ணுறதில்ல அது மாத்திரம் இல்லை அது படித்தா வராதுன்னு வேறு எனக்கு தீர்மானமும் பண்ணியாச்சு அது அதை விட அது படித்தா வராதுன்னு தீர்மானம் வேறு பண்ணியாச்சு அதனால் என்ன ஆச்சுன்னா இப்போ அதை பற்றி இது இல்லையா இப்படி பண்ணிகிட்டே இருந்தால் நிம்மதியாக இருக்குதுன்னு சொல்லணும் சொல்லணும்னா அந்த சாஸ்திரத்தில் வந்து அந்த நிம்மதிங்கிறது ஆபேட்சிக சாந்தி தான் சொல்லியிருக்கு இப்போ வந்து கர்மயோகம் பண்ணுறதுனால ஒரு திருப்தி இருக்குது மனதுக்கு ஒரு நிம்மதி இருக்குது இல்லைன்னு சொல்லலை கர்மாவை பண்ணுறதுனால திருப்தி இருக்குது பகவானுக்கு காலம் வர பூஜை பண்ணால் ஒரு சந்தோஷமாக தான் இருக்குது ஆனால் அதுவே மோக்ஷம்னு இப்படி சொல்ல முடியும் அதனாலதான் நிறைய இதில் விசாரம் பண்ண வேண்டி வந்து வந்து நமக்கு அதனால கர்மாவினாலேயோ பக்தினாலேயோ அதெல்லாம் கூடாதுன்னு நம்ம சொல்லலை கூடாதுங்கிற வார்த்தையை நம்ம சொல்லலை கர்மா மாத்திரம் மோட்சம் கொடுக்காது கர்மாவை அதுக்காக கர்மத்தை விடணும்னு அர்த்தம் கிடையாது பக்தி மாத்திரம் மோட்சம் கொடுக்காது அதுக்காக பக்தியை விட்டுடணும்னு அர்த்தம் கிடையாது கர்மாவை ஒழுங்காக பண்ணணும் அப்புறம் கர்மா தான் பார்த்தோம் ஆறு ருக்ஷேர் முனேர் யோ ஆறு ருக்ஷோர் யோகம் கர்ம காரணம் உச்சியே யோகா ரூடச தஸ் நம்ம வந்து கர்மாவையும் பக்தியும் விடணும்னு சொல்லலை ஆனால் அவங்க ஞானம் இல்லாமலேயே மோட்சம் அடைய முடியுங்கிறாங்க அதுதான் விசித்திரம் விசித்திரம் நம்ம என்ன சொல்கிறோம் ஞானந்தினால்தான் மோட்சம் அடைய முடியும் ஆனால் கர்மா பக்தியெல்லாம் அவசியம் தேவை ஆனால் அதுக்கு ஒரு பிரயோஜனம் இருக்கு கர்மாவனால் கிடைக்கிற பிரயோஜனம் கர்மாவனால கிடைக்கும் ஆனால் அதுவே ஆத்தியந்திக்க பிரயோஜனம் கிடையாது அதெல்லாம் எல்லாமே ஆபேட்சிக்க மோட்சம்தான் ஆத்தியந்த மோட்சங்கிறது என்ன தெரியுமா மோட்சம் தேவையில்லை நான் மோட்சத்தில் தான் இருக்கேன்னு புரிஞ்சுக்கிறது இது வந்து மற்றதுல எப்பதில் கிடைக்கும் எதுலேயா கிடைக்குமா அப் எந்த விதமான பிரமாணமும் இல்லாமல் கிடைக்குமா இல்லை ஒன்றுமே பண்ண போகிறதுல நான் டீப்பாக ராஜயோகம் பண்ண போகிறேன் தியானம் பண்ணுறேன்னு சொன்னால் எப்படி வரும் அது சா பிரமாணம் வந்து ஜாக்கிரதாவஸ்தில்தான் ஃபங்க்ஷனே ஆகும் தியான அவஸ்தைக்கு போயிட்டால் பிரமாணமே ஃபங்க்ஷன் ஆகாது அதில் எப்படி வரும் இல்லை எனக்கு ஒரு இன்ட்யூஷன் அதில் தெரியுது இதில் தெரியுறதுன்னா அது ஏதோ எக்ஸெப்ஷன் கேஸு அப்படியே இருந்தாலும் அதை கிளியர் பண்ணிக்கிறதுக்கு சாஸ்திரத்தை பார்த்தாணும் அதுவும் வரவுறையாக இருக்கும் அதனால ஒரு ரிஷி இன்னொரு ரிஷிகிட்ட பேசி சரி பண்ணிக்கிறார் சாஸ்திரங்களில் பார்த்தா ஒரு ரிஷி இன்னொரு ரிஷிகிட்ட தன்னோடய அனுபவத்தை சொல்லி ஆ ஆ அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ளே அதை வெரிஃபை பண்ணிக்கிறாங்க இருந்து ஒன்று தெரியுது பிரமாணம் வினா அதாவது பிரமாணம் இல்லாமல் ஞானம் வந்த வராது அது வேதாந்தம் படிச்சு தான் ஆகணும் நம்ம படிக்கிறத ஒரு ஒரு பொறுமையாக ஒரு தரம் படித்தா கூட போகிறோம் ஆனால் ஆழ மாறத்துக்கு தான் நிறைய தர படிக்க வேண்டியிருக்கு நிறைய படிக்க வேண்டியிருக்கு எதுக்கு சொல்ல வரேன்னா நமக்கு இப்போ நமக்கு லட்சியம் வந்து மோட்சம் ஞானம் வந்து அவாந்தர பிரயோஜனம் அந்த ஞானத்தை பெறத்துக்கு சாஸ்திரம் வந்து சாஸ்திர பட்டன விசாரம் இருக்கே அதுவும் அவாந்திரம்தான் சாஸ்திர விசாரமும் அவாந்தரம் தான் குரு பக்தி முக்கியமாக அவாந்தரமாக அவாந்தரம் தான் அவாந்தரம்னா என்ன முக்கியம் இல்லைன்னு நம்முடைய லட்சியம் எல்லாம் மோக்ஷம் பிரபஞ்சத்துக்கு காரணமான அஜானமும் பிரபஞ்சமும் ஜனன மரண ரூபமான துக்கத்திற்கு ஹேத்துவாகலின் அவை அனர்த்தமாம் ஆகவே அவ்வனர்த்த நிவர்த்தியும் பரமானந்த பிராப்தியும் மோக்ஷம் எனப்படும் இதுவே கிரந்தத்திற்கு பரம பிரயோஜனமாம் அவாந்தர பிரயோஜனம் ஞானமாம் யாதொன்றனிடத்து புருஷனுக்கு அபிலாஷை உண்டாமோ அது பரம பிரயோஜனமாம் மனுஷனுக்கு அதுதானே அதனையே புருஷார்த்தம் என்ப அவ் அபிலாஷை துக்க நிவர்த்தியிலும் சுகப்பிராப்தியிலும் சர்வ புருஷருக்கும் உலதாம் அதுவே மோக்ஷத்தின் ஸ்வரூபமாம் ஆகவே பரம பிரயோஜனம் மோட்சமாம் ஞானம் அன்று என்னை ஞானம் சுகப் பிராப்திக்கும் துக்க ஆயினும் ஞானம் சுகப்பிராப்தி துக்க நிவர்த்தி ஞானம் சுக சுகிராப்தி துக்க நிவர்த்தி ரூபமானது இதனால் ஞானம் அவாந்தர பிரயோஜனமாம் யாதொரு வஸ்துவின் வாயிலாக பரம பிரயோஜனம் பிராப்தியாமோ அது அவாந்தர பிரயோஜனம் எனப்படும் அப்படிப்பட்டது ஞானம் என்னை கிரந்தத்தினால் ஞான வாயிலாக முக்தி ரூபமான பரம பிரயோஜனம் பெறப்படுதலின் ஞானம் அவாந்தர பிரயோஜனமாம் இவ்வாறான சம்பந்த பிரயோஜனாதிகளை இவ்வாசிரியர் இரண்டு செய்யுளால் தொகுத்து கூறினார் சொல்லிய உருவகத்தால் உருவகம்னா இப்போ சொல்லப்பட்ட ரூபகம் பார்க்கடல் மொண்டு குடங்களில் நிறைத்து வைத்து காய்ச்சி அப்புறம் என்ன காய்ச்சி பெறையூற்றி கடைந்து எடுத்து அழித்தேன் இந்த கைவல்யன் இது ஒரு உருவகம் பார்க்கடலாக உபனிஷத்துக்களை பார்க்கடலாகவும் அப்புறம் வந்து அதை மொண்டு அதிலேருந்து எடுத்து ஆச்சாரியர்களெலாம் அதனுடைய வாக்கியங்களை எல்லாம் ஆராய்ச்சி பண்ணி மீமாசை பண்ணி மொண்டுன்னா மீமாசை பண்ணின்னு அர்த்தம் முண்டு இஸ்வல் டு முறைப்படி பக்தி பூர்வமாக விசாரம் செய்து முன்னூல் குடங்களில் நிறைத்து வைத்தார்கள் அப்படின்னு சொன்னால் அவர்கள் நூலாக எழுதினார்கள் பிரம்மசூத்திரம் பாஷ்யம் வார்த்தைகம் முதலிய நூலாக எழுதினார்கள் எல்லாம் காய்ச்சி எல்லாம் காய்ச்சின்னா அந்த கிரந்தங்களெல்லாம் காய்ச்சி குருவின் சந்நிதியில் சம்பிரதாயப்படி பாடம் கேட்டு நானும் என்னுடைய சுயபுத்தியால் விசாரம் செய்து சுய புத்தியால்னா என்ன இந்த சாஸ்திர வாக்கியங்களை குருமுகமாக கேட்டு நானும் மனநம் பண்ணி ஸ்ரவண மனம் பண்ணி நிதித்தியாசனம் பண்ணி எல்லாமே போட்டுக்கணும் கடைந்தெடுத்து அளித்தேன் கடைந்து எடுத்துன்னு சொன்னால் நான் வந்து அதில் எதெல்லாம் வேணுமோ அதெல்லாம் எடுத்து கொண்டு இருக்கிறேன் கடைந்துங்கிறதுக்கு அர்த்தம் சொன்னேன்னு கடைந்து அனுபவ பலம் கொண்டு விசாரித்ததை கடைந்து அதான் கடைந்துங்கிறதும் காய்ச்சி கடைந்துங்கிறது வந்து சிரவண மரண நிதித்தியாசனங்களை குறிக்கும் எடுத்து எல்லாம் வந்து அதில் முக்கியமான விஷயங்களை எது முக்கியமோ அதை எடுத்து அளித்தேன் நூலாக எழுதினேன் இந்த கைவல்லே அந்த வந்து அந்த அந்த திருஷ்டாந்த தாஷ்டாந்தத்தை கரெக்டாக பொருத்தி பார்க்கணும் அப்போ மனசுக்குள்ள பதியும் ஆ சொல்லிய உருவகத்தால் இந்நூலானது சகல வேதாந்த சாஸ்திரார்த்த சாராம்சங்களையும் சூத்திரம் போல செய்யுள்ளே அடக்கி கொண்டிருப்பது என்பதும் ஓரிடத்தலாவது வேதாந்த சாஸ்திரத்துக்கு விரோதம் இல்லாதது ஞானத்திற்கு முக்கிய உபயோகிகளான பதார்த்தங்களை பிரதிபாதிப்பதென்பதும் ஏனைய பாஷா கிரந்தங்களோடு இணையானது அன்று சர்வ பாஷா கிரந்தங்களிலும் உத்தமோத்தமாம் என்பதும் பெற்றாம் இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா நான் எல்லா கிரந்தத்தையும் விசாரம் பண்ணி நான் இதில் சொல்கிறேன் அதில் இதில் இது வந்து சூத்திரம் மாறி இருக்கு இதை விரிக்க போனால் அவ்வளோ பெரிய நூலாக வருது அதனால் மற்ற பாஷா கிரந்தங்களோடு இதை ஒப்பிடக்கூடாது ஏற்கனவே வேதாந்த நூல்கள் தமிழில் வந்திருந்தாலும் இந்த நூலுக்கு அவைகள் இணையானது அன்று இந்த நூல் அவற்றையெல்லாம் காட்டிலும் உத்தம உத்தமமாம் அப்படிங்கிறது அவர் சொல்கிறார் அது உண்மை அது வந்து பொருள் சேர்ந்த யதார்த்தவாதம் இது வந்து அதிசய இது அயதார்த்தவாதம் கிடையாது யதார்த்தவாதம் இது சும்மா புகழ்ச்சிக்காக சொல்கிறது இல்லை ரொம்ப சத்தியம் தமிழில் இருக்கக்கூடிய வேதாந்த சாஸ்திர நூல்கள்லேயே கைவல்ய நவநீதந்தான் சிகரமாக விளங்குகிறது இதுக்கு நிகராகவோ இதற்கு மேலாகவோ ஒரு நூலும் தமிழில் இல்லை என்று உறுதியாகச் சொல்லலாம் அதனால் உத்தமோத்தமாம் சொல்றார் இனி அடுத்த இதில் இது முடிக்கிறார் பாயிரத்தை நிறைவு செய்கிறார் தொல்காப்பியத்தில் ஒரு சூத்திரம் இருக்கான் ஆயிரம் முகம் ஆயிரம் முகத்தான ஆயினும் பாயிரம் அல்லது பனுவல் இன்றே அப்படின்னு சொல்லி பாயிரம் சொல்லலைன்னா அது டெக்ஸ்ட்டு கிடையாது எவ்வளவுதான் பெரிய புஸ்தகம் நீ எழுதினாலும் அதுக்கு சரியான இன்ட்ரட்ஷன் கொடுக்கலன்னு சொன்னால் அது வந்து ஒரு டெக்ஸ்டாக அறிஞர்களால் அங்கீகரிக்கப்படாது அறிஞர்கள் ஒரு நூலை அங்கீகரிக்க வேண்டுமானால் அதற்கு தெளிவான முகவரை தரப்பட வேண்டும் ஆயிரம் முகத்தான ஆயினும் ஆயிரம் முகத்தான் ஆயினும்னா ஆயிரம் விதமான விஷயங்களை சொல்றதாக இருந்தாலும் பெரிய நூலாக இருந்தாலும் பல்வேறு விஷயங்களை பற்றி பேசுவதாக இருந்தாலும் அதுக்கு ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுக்கணும் முகவரம் கொடுக்கணும் அப்போ தான் வந்து இதில் பிரவர்த்திக்கலாமா வேண்டாமாங்கிறத வந்து கேட்குறவங்க வந்து டிசைட் பண்ண முடியும் முடிவு பண்ண முடியும் ஆகினால இதை பற்றி பேச போகிறேன் உங்களுக்கு இஷ்டம் இருந்தால் இதுக்கான உங்களுக்கு தகுதி இருக்குது நமக்கு இதில் ஆர்வம் இருக்குதுன்னா படிக்கலாம் அப்படின்னு அர்த்தம் வேற ஏதோ சயின்ஸ் படிக்கணும்னு நினச்சிருந்துருக்குற ஆளுக்கு இது சரி வராது இல்லையா அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம் கோர்ஸ் நடத்துறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறோம் ஆரம்பத்தில் என்ன பண்ணுறோம் என்ன பண்ண போகிறோம்ங்கிறது முதல்ல சொல்லிவிடுறோம் இப்போ வந்து நான் வந்ததுக்கப்புறம் யோசிப்போம் என்ன பண்ணலான்னு அப்படி இங்கே வந்த அப்புறமா யோசிக்க முடியும் நடத்தினா முதல்ல போடுறோம் வேத நெறி பயிற்சி அது இப்படிலாம் நடக்கும் எத்தனை விதமான இது அனுப்புகிறோம் முதல்ல ஒரு தடவை அனுப்புகிறோம் இது பண்ணுறோம் அதுக்கப்புறம் புரிய வைக்கிறதுக்காக வேண்டி நடைய அதில் க்ளாஸ்லாம் போட்டு சொல்கிறோம் அதுக்கப்புறம் முடிவு பண்ணணும் அதுக்கப்புறமும் இங்கே வந்ததுக்கு பிறகு அவங்களுக்கு வந்து நம்ம என்னமோ நினச்சிடுவோம் வந்தோ என்னவோ இருக்குதுன்னு நினச்சால் என்ன பண்ண முடியும் நம்ம முதல்லையே கொடுக்குறோம் ஆனால் அப்படி இருந்தும் ஒரு கற்பனையில் தான் வராங்க இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ அப்படின்னு தான் வராங்க வந்ததுக்கு பிறகு வந்து இது சரி இது தான் நம்ம விரும்புறதுன்னா சூட்டாகிடுறது இல்லைன்னா அது என்ன ஆயிடுறது சரி வர மாட்டேங்கிறது அப்படிதான் ஆகிடுது எதுக்கு சொல்ல வரேன்னா முதல்லையே என்ன பண்ண போகிறோம்ங்கிறத சொல்லணும் அது அவனுக்கு புரியறது புரியலேங்கிறது வேறு விஷயம் முதல்ல பாயிரம் சொல்லி ஆகணும் பாயிரம் இஸ் ஈக்குவல் டு முகவுரை அவ்வளோதான் முகவுரை ஆனா முகவுரைக்கு இலக்கணங்கள் இருக்கின்றன முகவுரையானது எப்படி இருக்க வேண்டும் என்றால் கர்த்தனை வணங்கிச் சொல்லும் கைவல்ய நவநீதத்தை தத்துவ விளக்கம் என்றும் என்றும் சந்தேகம் தெளிதலென்றும் படலமாக வகுத்துறை செய்கின்றேனே முத்தனை வேங்கடேச முகுந்தனை எனையாட்கொள்ளும் கர்த்தனை வணங்கிச் கைவல்ய நவனி தத்தை தத்துவ விளக்கமென்றும் சந்தேகம் ும்டலமாக வகுத்துறை செய்கின்றேனே செய்கின்றே கடவுள வணங்கி குருவ வணங்கி நான் சொல்லக்கூடிய இந்த கைவல்ய நவநீதத்தை இரண்டு பிரிவுகளாக இந்த கைவல்ய நவநீதம் என்கின்ற நூல் இரண்டு உட்பிரிவுகளை உடையது படலம் என்றால் நூலின் உட்பிரிவு நூலினுடைய உட்பிரிவுக்கு படலம் என்று பெயர் படலஹா சம்ஸ்கிருதம் அது பட்டலஹா படலஹான்னு சொன்ன கிரந்தத்தினுடைய அவாந்தர பேதங்கள் உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய உட்பிரிவுகளுக்கு படலம் என்று பெயர் அப்போ கைவல்ய நவநீதம் இரண்டு உட்பிரிவுகளை உடையது ஒன்று தத்துவ விளக்கம் மற்றொன்று சந்தேகம் தெளிதல் துவம் விளக்கம் என்பது சிரவணப்பகுதி கைவ சந்தேகம் தெளிதல் என்பது மனநகுதி தத்துவ விளக்கம் என்பது தத்துவ விளக்கம் என்பது ஜீவபிரம்ம ஐக்கிய ஞானத்தை உபதேசிப்பது அதனுடைய சந்தேகங்களை பற்றி பேசுவது தான் சந்தேகத்தை தெளிவிப்பது தான் சந்தேகம் தெளிதல் படலாம் இடையில் ஒரு விஷயம் சொல்கிறேன் உபனிஷ என்ன சொல்கிறது பிரம்மம்னு ஒரு வஸ்துவை சொல்கிறது இது நம்ம நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணும் பிரம்மங்கிற வஸ்துவை பற்றி பேசுகிறோம் இந்த பிரம்மனுக்கும் உலகத்துக்கும் ஜீவர்களுக்கும் உள்ள சம்பந்தத்தை பற்றி பேசுகிறது பரம்பொருளை பற்றி பேசுகிறது ஒன்று பரம்பொருளுக்கும் இந்த உலகத்துக்கும் இந்த உலகத்திலே உள்ள உயிர்களுக்கும் உள்ள தொடர்பை பற்றி பேசுகிறது இதெல்லாம் நமக்கு கிளியராக இருக்கணும் உபநிஷதங்கள் நமக்கு பிரமாணம் வேதாந்தத்தில் வேதாந்தம்னு அதுக்கு தான் பேர் அதில் வந்து பிரம்மந்தான் முக்கியம் உபனிஷத் பிரதிபாத்திய வஸ்து என்னென்னா பிரம்மந்தான் பிரம்மத்தை பற்றி பேசுகிறது அந்த பிரம்மத்தை பற்றி பேசுகிற போது பிரம்மங்கிறது என்னென்னு கேட்டால் அது உயர்ந்த பொருள் பூரணமான பொருள் முழுமையான பொருள் அப்படின்னு சொல்கிறது அது மாத்திரமில்லை அடுத்தது இந்த பிரம்மத்துக்கும் இந்த ஜகத்துக்கும் ஜீவர்களுக்கும் உள்ள சம்பந்தங்களை பற்றி பேசுகிறது இந்த உபனிஷத்துக்கெல்லாம் வந்து வாக்கியங்கள்லாம் நிறைய இருக்கிறதுனால சில வாக்கியங்களெல்லாம் வந்து அபேத வாக்கியங்களாக இருக்குது பிரம்மத்துக்கும் உலகத்துக்கும் ஜீவர்களுக்கும் வேற்றுமை கிடையாது அப்படின்னு நிறைய வாக்கியங்கள் இருக்குது சங்கராச்சாரியார் இதுதான் உபனிஷத்தினுடைய பரம தாத்யமான வாக்கியங்கள் அப்படின்னு சொல்கிறார் சில வாக்கியங்கள்லாம் பேதாபேத வாக்கியங்களாகவும் இருக்குது அதாவது பிரம்மம் வேறையாகவும் இருக்குது ஒன்றாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லி சில வாக்கியங்கள்லாம் இருக்குது அதுக்கு பேர் பேதாபேத்ருதின்னு பேர் இதெல்லாம் பிரம்மசூத்திரம் படிக்கிற போது தான் ரொம்ப ஸ்பஷ்டப் ஸ்பஷ்ட பிரம்மலிங்க வாக்கியானி அஸ்பஷ்ட பிரம்மலிங்க வாக்கியானின்னு ரெண்டு பெரிய டாபிக் தெளிவாக பிரம்மத்தை பற்றி சொல்கிற வாக்கியங்கள் தெளிவில்லாம பிரம்மத்தை பற்றி சொல்கிற வாக்கியங்கள்னே ரெண்டாக பிரிச்சு விட்டாங்க ஸ்பஷ்ட பிரம்மலிங்க வாக்கியானி அஸ்பஷ்ட பிரம்மலிங்க வாக்கியானி எதுக்கு இந்த கான்டெக்ட்டில் இங்கே சொல்கிறேன்னா ரொம்ப முக்கியமாக நம்ம இதை தெரிஞ்சுருக்கணும் ஏன்னா உபனிஷத்தை தான் நான் சொல்கிறேங்கிறவர் உபனிஷத்தை தான் நான் தமிழில் வந்து உபனிஷத்து அதை உழக்கினை எதகப்பட்ட நூல்கள் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு தான் நான் இதை சொல்கிறேங்கிறார் அப்படி சொல்கிற போது நமக்கு அந்த சோர்ஸ் எல்லாம் நிறைய தெரிஞ்சிருந்தால் இவர் அதைத்தான் சொல்கிறார் நமக்கு புரியும் அது மாத்திரம் தான் அவர் சொன்னார் சொல்லிய உருவகத்தால் இந்நூலானது சகல வேதாந்த சாஸ்திரார்த்த சாராம்சங்களையும் சூத்திரம் போல செய்யுள்ளே அடக்கி கொண்டிருப்பது என்பதும் அந்த முதல்ல சொன்ன ரூபகம் ரூபகம் என்னது பார்க்கடல் பார்க்கடல் முண்டு எடுத்து கடைந்து சொல்லப்பட்டதெல்லாம் இப்போ இந்த உபனிஷத்தில் வந்து பேதஸ்ருதி அபேத ஸ்ருதி இருக்குது பேதாபேத ஸ்ருதி இருக்குது அப்புறம் வந்து பேதஸ்ருதி இருக்குது பிரம்மமும் ஜகத்தும் ஜீவர்களும் என்டயர்லி டிஃப்ரெண்ட் அப்படிங்கிற மாதிரி வாக்கியங்களும் இருக்குது இந்த மூணு ஆச்சாரியர்கள் இருக்காங்க சங்கராச்சாரியார் இராமானுஜாச்சாரியார் மத்வாச்சாரியார் இந்த மூணு ஆச்சாரியர்களை என்ன பண்ணாங்கன்னா சங்கராச்சாரியார் என்ன பண்ணால் அபேத ஸ்ருதி தான் பரம தாத்பரியம் பேதாபேத்ருதிக்கும் பேதஸ்ருதிக்கும் பரம தாற்பயம் கிடையாது ஏன்னா அது யுக்தி பூர்வமாக விசாரம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து எல்லாருமே யுக்தி தான் சொல்கிறாங்க பண்ணணும்னு சொல்லி அவர் என்ன சொல்லிட்டார் பிரம்மை வசத்தியம் ஜகத்து ஜீவர்களெல்லாம் மித்யா ஒரு தோற்றம்னு சொல்லிவிட்டார் சங்கராச்சாரியர் சங்கராச்சாரியருக்கு முன்னாடியிலேருந்தே இருக்கு சங்கராச்சாரியர் விசே விசேஷமாக விளக்கி சொன்னார் ராமானுஜாச்சாரியர் என்ன சொன்னார்னா இல்லைல்ல அது ஒரேடியாக அபேதமும் கிடையாது ஒரேடியாக பேதமும் கிடையாது இது பேதாபேதம் அப்படின்னு சொல்லி அவர் அதை கொண்டு வந்து அவரும் என்ன பண்ணார் கடைசியில் எஸ்டாப்ளிஷ் பண்ணது ரூப கூட உருவக் கடவுள் தான் ஸ்ரீமன் நாராயணன் விஷ்ணு சங்கசக்கர கதாதாரி வைகுண்டவாசி சங்கராச்சாரியர் அதெல்லாம் சொல்ல பிரம்ம்கிறது வந்து நிர்குணம் அது வந்து க நல்ல குணம் கெட்ட குணத்தை கடந்தது அந்த மாதிரி வாக்கியங்களுக்கு தான் பிராமணியம் பலம்னு சொல்லி சங்கரா இதெல்லாம் நீங்கள் பிரம்மசூத்திரத்தில் இருக்கிறது நான் இதெல்லாம் வந்து உங்களுக்கு இங்கே சுருக்கமாக சொல்கிறேன் அந்தந்த டெக்ஸ்ட்டை படிக்கிற போது அதில் அவங்க கொடுக்குற பூர்வபக்ஷ சித்தாந்தங்கள்லாம் படிக்கிற போது தான் இன்னும் நல்ல பலமாகுது இது அபேதஸ்ருதி வாக்கியங்கள் இவர் இவர் ராமானுஜாச்சாரியர் பேதாபேதஸ்ருதி தான் பிரதானம் அப்படின்னு சொல்லி அதுக்கு பிராமணியம் கொடுத்து பேசுகிறார் அவர் அது மாத்திரமில்ல அத்வைத ஸ்ருத்தியெல்லாம் அபே பரிபூர்ண அபேதமெல்லாம் பற்றி பேசுகிறது அதெல்லாம் சும்மா புகழ்ந்துருக்கு அவ்வளோதான் அப்படின்னு விடுறது எது அது தாற்பயம் இல்லை இவர் எல்லாத்துக்கும் மேலே அண்ணா மதுவாச்சாரியர் என்னன்னா அபேதமும் கிடையாது பேதாபேதமும் கிடையாது கம்ப்ளீட்டாக பேதம்தான் நடைமுறை வாழ்க்கையில் இருக்கிறவங்க விஷயத்தை வச்சுன்னு பேசுவீங்களா அனுபவத்துக்கு மாறானதை சொல்லிட்டுருக்கீங்களே அனுபவம் என்ன இருக்குது பேதந்தான் இருக்குது அப்போ பேதம் தான் சத்தியம் அபேதம் எப்படி சத்தியமாகும் அப்படின்னு சொல்லி உங்கள் கொள்கையெல்லாம் கேட்டால் தர்மம் எல்லாம் போயிடும் பக்தி எல்லாம் போயிடும் ஆகினால உங்கள் கொள்கை சரி வராது அதனால் வந்து பேதந்தான் கரெக்ட் பேதந்தான் பரம தாத்பரியம் இதுக்கு இருந்து வேதாந்தம் படிக்கணும் அதுவே ஒரு விஷயம் இருந்தாலும் கூட இவர் மத்வாச்சாரியார் வந்து தீர்மானமாக அழுத்தம் திருத்தமாக அவருக்கு துவைதத்தை சித்தாந்தம் பண்ணுறதை விட ரொம்ப முக்கியம் அத்வைதத்தை கண்டனம் பண்ணுறது அதனால் வந்து பரம தாத்பரிய பண்ணி அது அந்த பேதஸ்ருதி வாக்கியங்களெல்லாம் எடுத்துக்கொண்டு மத்வாச்சாரியார் இதை படி இது சித்தாந்தம் பண்ணிவிட்டார் இதில் ரொம்ப மெயினாக நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியதுன்னா பிரம்மத்துக்கும் நமக்கும் உள்ள சம்பந்தத்தில் தான் இந்த வித்தியாசம் பிரம்மத்துக்கு நமக்கும் உள்ள சம்பந்தம் அபேதமா பிரம்மத்துக்கும் நமக்கும் உள்ள சம்பந்தம் பேதாபேதமா பிரம்மத்துக்கும் நமக்கும் உள்ள சம்பந்தம் பேதம் தானா பேதந்தானா நித்தியமாக தான் நித்தியபேதஹாவா நித்தியபேதாபேதஹாவா நித்திய அபேதஹாவா எது நீங்கள் முடிவு பண்ணீங்க மூணு ஆச்சாரியர்கள் இப்படி சொல்லிவிட்டாங்க இப்படிதான் இருக்குது ஸ்ருதி இருக்குது இப்படி ஒரு விஷயம் முக்கியமாக புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா நம்ம அவங்க ரெண்டு பேர்தையும் வியாபாரிகமாக ஒத்துக்கிறோம் அவங்க வியாபாரிகமாகவோ பாரமார்த்திகமாகவோ நம்மளத ஒத்துக்கறதில்லை இது தெரிஞ்சுக்கோங்க நம்ம அவங்கள களி தெளிவாக ஒத்துக்கிறோம் நல்லா சொல்லுங்கள் பேதம் இல்லைன்னு சொன்னால் யாரும் பேதம் இருக்கேப்பா இல்லைன்னு யாரும் சொல்லுங்க வியாபாரிக்கும் அது வந்து தோற்றம் மாயா ஒத்துக்கிறோம் நம்ம அதை சொல்லுவோம் இல்லை இல்லை இது பாரமார்த்திக்க சத்தியம் நீ சொல்கிறது தான் மாயா அனாவசியமாக தேவையில்லாத சொல்லிக்கிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க இல்லை அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்க நீங்கள் யோசிச்சு எது வந்து யுக்தி யுக்தமாக எது பொருத்தமாக இருக்குங்கிறத நீங்கள் முடிவு பண்ணுவீங்க எதாவது விஷயம் பிரம்மத்துக்கும் நமக்கும் உள்ள இப்போ ரெண்டே ரெண்டு விஷயத்தை ரொம்ப அழகாக சொல்லலாம் உபனிஷதங்கள் பரம்பொருளை பற்றி பேசுகின்றன முதல் கருத்து அடுத்ததாக அதில் மற்றொரு முக்கியமான விஷயம் பரம்பொருளுக்கும் நமக்கும் உள்ள தொடர்பை பற்றி பேசுகிறது இப்போ அந்த பரம்பொருளுக்கும் நமக்கும் உள்ள தொடர்பில் வந்து வேற்றுமையா ஒற்றுமையும் வேற்றுமையும் கலந்ததா அல்லது வேற்றுமையே கிடையாது ஒற்றுமை தானா அப்படிங்கிறதுல வித்தியா அபிப்பிராயம் வேணும் இப்போ நமக்கே சாதாரணமாக இப்போ கொஞ்சம் பேசுகிற போதே புரியணும் கொஞ்சம் புத்தி இருந்தாலே என்ன புரியணும்னா இது வந்து வேற்றுமைங்கிறது தோற்றங்கிறத ஒத்துக்கலாம் வேற்றுமை இல்லைங்கிறது தான் ஒத்துக்கணும்னு தோணும் தோணணும் தோணலைன்னா பரவாயில்லை இதுதான் அவங்களுக்கு மெயின் மற்றபடி நீங்கள் விசிஷ்டா தயத்துக்குள்ளே இருக்கிற பக்ஷ்மி தத்துவம் என்ன கருட தத்துவம் என்னெல்லாம் இப்போ பார்க்க வேண்டாம் வந்து ஜீவர்கள் தத்துவம் என்ன சிவபுராணத்தை எடுத்தால் மகாவிஷ்ணுவும் பிரம்மாவும் பிராகிருத சரீரங்கள்ட்டான் பிராகிருத சரீரம் நம்மளை பாரி ஒரு ஜீவர் தான் அவங்களாங்கிட்டாங்க இவங்க சைவ சித்தாந்த கிரந்தங்கள்லாம் சிவனோடு ஒப்பாக அவர்களை கருதக்கூடாது சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லை ஆனால் வந்து அந்த புத்தகத்தில் அப்படியே எழுதி வச்சுட்டாங்க அவங்க வைஷ்ணவர்கள் இந்த வந்து விஷ்ணுவுடைய இது என்னென்னா பிராகிருத சரீரமாக வந்து விஷ்ணு வைஷ்ணுவ விஷ்ணு பக்தன் கேட்டானா அவனுக்கு வந்து ஜன்னியே வந்துவிடும் அவங்க ஃபிலாசஃபியை கேட்டாங்கன்னா என்ன அவங்க என்ன சொல்லிகிட்டு இருக்காங்கன்னா மகாவிஷ்ணுனுடைய சரீரம் அப்ராகிருத சரீரம் மகாவிஷ்ணுனுடைய சரீரம் அப்ராகிருத சரீரம் இந்த பாலிடிக்ஸு இதிலேருந்து இன்னும் வரைக்கும் இருக்குது இந்த கருத்து வேறுபாடுங்கிறது எதில் தான் இல்லை கடவுளே நம்ம விட்டு வைக்கலை கடவுளே விட்டு வைக்கலைங்கிற போது நம்ம உலக வாழ்க்கையில் இருக்கிற கருத்து வேறுபாடுகளை பற்றி சொல்ல வேணும் சொல்லணுமா முடியாது இருக்கட்டும் இதெல்லாம் இப்படின்னா இருக்கு அதனால தான் கௌடபாதாச்சாரியர் ரொம்ப அழகாக சொல்லிட்டார் பரஸ்பரம் விருத்தியந்தே தைஹி அயம்ன விருத்தியத்தை அவங்க தான் ஒருத்தருக்குள்ள இவர் மதுவாச்சாரியர் ராமானுஜாச்சாரிய கண்டனம் பண்ணுறார் இது இவரோடது சரி வராது ஏன்னா நம்ம குறையெல்லாம் பகவானுக்கு போயிடும் இவர் சொல்கிற சிலருந்து தான் இந்தபடி பண்ணால் அதனால நம்ம குறை நம்மளும் தான் குறை இல்லாதவர் நம்ம குறை உள்ளவன் தான் அவரை சார்ந்துருந்து வாழ்ந்துட்டு போகிறத விட்டுவிட்டு அவரோட அவரோட நம்மளும் ஒன்று அவர் ஒன்றாவும் இருக்கார் வேறையாகவும் இருக்கார்னா நம்மக்கிட்ட இருக்கிற குறையெல்லாம் அவர்கிட்ட ஏற்ற பாவத்தை பண்ணுறீங்கிறார் ரஜாச்சரே நம்மளிடத்தில் இருக்கக்கூடிய குறைபாடுகளெல்லாம் கடவுள் இடத்துல ஏற்றக்கூடிய பாவத்தை பண்ணக்கூடியவராக இருக்கிறீரே அப்படின்னு சொல்லி அவரை கண்டனம் பண்ணிவிடுறார் நான் விஷயம் நான் சொல்ல விரும்பினது வந்து இதை சித்தாந்த பேதங்களை காட்டிலும் ரொம்ப முக்கியம் பிரம்மம் பிரம்மத்துக்கும் நமக்கும் உள்ள சம்பந்தம் இதைத்தான் பேசுகிறது நம்ம இப்போ படிக்கிற கிரந்தமும் நமக்கும் பிரம்மத்துக்கும் இம்மி அளவும் எல்லளவும் நம்ம வந்து பிரம்மத்தில் ஒரு பகுதியைத்தான் அனுபவிக்கிறோங்கிறதுலாம் கிடையாது பகுதியே கிடையாது அப்புறம் என்ன அனுபவிக்கிறது நிறைய பேர் சொல்கிறோம் இல்லையா அது உதாரணத்துக்கெல்லாம் சொல்கிறோம் சுக பிரம்மம் போன்ற முனிவர்களெல்லாம் அந்த பரமானந்த சாகரத்தின் ஒரு திவலையை சாப்பிட்டே மயங்கி போய் விழுந்துவிட்டாங்க கேட்குற போது நமக்கு ஆஹாஹா நம்மளாம் எம்மாத்திரம் ஒரு திவலையை சாப்பிட்டதுக்கே மயங்கி போய் விழுந்துவிட்டார் அதனால் என்னென்னா அவர் பிரம்மத்து ப பிரமம் அகண்ட ஏகரச நித்திய பூர்ணமாக அதில் இத்து அது சொல்கிற போது இப்படி சொல்லணும் அவர் அதுலேயே இப்படி சுக பிரம்மம்னால் நம்மளாம் எந்த மூலை அதோடய வாசனை பட்டாலே நமக்கு வந்துவிடுவோம் ஏதோ சொல்ல வேண்டிதான் அதனால் என்னென்னா அப்புறம் வந்து பிரம்மம் பெருசு நாமெல்லாம் அல்பங்கிற மாதிரி அர்த்தத்துலேயே சொல்லிட்டுருக்கு அதனால் அந்த அல்பம் பெருசுங்கிறத கடந்ததாகவே அத்வைதிகள் உபதேசம் செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த இந்த வித்தியாசம் நல்லா உள்ளே ஆழமாக போய் பதியணும் அதுக்காக தான் இதை சொல்கிறேன் இன்னும் முடிக்கலை முத்தனை வேங்கடேஷ முகுந்தனை முத்தனை வெங்கடேஷ முகுந்தனை இவர் வந்து அவருடைய இஷ்டமூர்த்தி யாருன்னா வேங்கடாஜலபதி வேங்கடாச்சலபதி வெங்கடாஜலபதி இல்லை வெங்கடாஜலபதிங்கிறது அக்கார்டிங் டு சம்ஸ்கிருத பாஷை தப்பு சொல்லப்படாது வேங்கடாச்சலபதி வெங்கடேஸ்வரன் வெங்கட சுப்ரமணியன் ஏன்னா சம்ஸ்கிருதத்தில் ஏ கிடையாது ஏ இதான் உண்டு ஹிரஸ்வந்தான் இருக்கே தவிர ஏன்னு தீர்க்கம் கிடையாது இல்லை வெங்கடேஷன் தான் மாற்றி சொல்லிட்டேன் தீர்கந்தந்தான் உண்டு ஹிரஸ்வம் இல்லை இல்லை வேங்கடேஷ முகுந்தனை முக்தனைன்னு சொன்னால் நித்திய கடவுள் எப்பொழுதும் நித்தியமுக்தராக இருக்கிறார் ஜீவர்கள் பக்தர்களாக இருந்து முக்தர்களாகிறார்கள் இது வியாபகாரிக திருஷ்டி ஏன் அவர் நித்தியமுக்தர் நம்மளால் பக்தர்களாக இருந்து முக்தர்களாகிறோம் ஒரு வார்த்தைக்காக சொல்கிறோம் உபதேசத்துக்காக தான் சொல்கிறோம் உண்மையிலேயே நித்தியமுக்தன் பத்த தற்காலிக முக்தன் எல்லாம் வந்து அத்வைத்தத்தில் அத்வைத்த தத்துவத்தை சொல்கிற போது நீங்கிடுவது ஆனால் வியாபாரிக திருஷ்டியில் நித்தியமுக்தனாக இருக்கக்கூடிய அந்த பகவானை வெங்கடேஷ முக்குந்தனை முக்குந்தன்கிற சப்தத்துக்கே மூங்குறத்துக்கு முக்தி கூங்குறத்துக்கு வந்து புத்தி ஞானம்னு ஒரு அர்த்தம் இருக்குது விஷ்ணு சாஸ்திரநாமத்தில் சங்கராபாஷ்யம் சொல்லுகிறது இல்லை முக்குந்தகாங்கிற சப்தத்துக்கே அர்த்தம் என்னென்னா மோக்ஷத்துக்கான ஞானத்தை கொடுக்குறவன் அர்த்தம் இருக்குது முக்குந்த சப்தத்துக்கு அதனால் இவர் என்ன பண்ணார்னா அவர் மோக் மோ மோக்ஷத்தில் அந்த பகவானே மோக்ஷத்தை கொடுக்கக்கூடிய அந்த பகவானே நமஸ்காரம் பண்ணுறேங்கிறார் முக்தி வடிவமாக இருந்து தானும் முக்தனாக இருந்து முக்தியை வழங்குபவராகவும் இருக்கிறார் குரு அப்படித்தானே இருக்கார் ரெண்டு பேருக்கும் பொருந்தும் குருவுக்கும் பொருந்தும் பகவானுக்கும் பொருந்தும் இணையாட்கொண்ட கர்த்தனை இணையாட்கொள்ளும்னு இருக்குது இணையாட்கொண்டன்னு பாடம் இருக்குது பொன்னம்பல சுவாமிகளுடைய உரையவே நாம் வந்து எடுத்துக்கிறது நல்லது ஏன்னா அவருடைய பாடத்தை நாம் கொள்வது நல்லது இணையாட்கொண்டன்னு படிக்கிறது நல்லது ஏன்னா இணையாட் கொண்டு கொண்டிருக்கார்னு அர்த்தத்தில் சொல்ல என்னை ஆட்கொண்டார் அவர் ஆட்கொண்டு படிச்சுட்டார் அந்த அர்த்தத்தில் சொல்லியிருக்கேன் என்னை ஆட்கொண்ட கர்த்தனை கர்த்தனைங்கிறதுக்கு கர்த்தாங்கிறதுக்கு என்ன அர்த்தம் கடவுளையும் சொல்லலாம் சிருஷ்டி ஸ்திதி லய கர்த்தா யாருடைய துணையும் இல்லாமல் அனாயாசமாக சகாயமே இல்லாமல் படைத்தல் காத்தல் அளித்தலை செய்து கொண்டிருக்கிறார் நமக்கு எவ்வளவு சகாயம் வேண்டியிருக்கு ஆசிரமம் பகவானுக்கு ஒரு சகாயமும் வேண்டியதில்லை அசகாயா அசகாயராக இருக்கார் பகவான் யார் அவருக்கு ஹெல்ப் பண்ணிட்டுருக்கார் பகவானுக்கு வந்து ஒருவருடைய துணையும் இல்லாமல் யாருடைய துணையும் இல்லாமல் அவர் படைப்பு தொழிலை செய்கிறார் அதனால் கர்த்தா கர்த்தான்னா சிருஷ்டி ஸ்தித்திலைய கர்த்தா அதனால் அவர் குருவோடய பேரும் நாராயண தேசிகர் அவருடைய இஷ்டமூர்த்தியும் வெங்கடாஜலபதி ரெண்டு பேரும் ஒன்றாக்கி விட்டார் நாராயணன் வேறு வெங்கடாஜலபதி வேறையா வெங்கடாஜலபதி யார் நாராயணன் தானே அதனால் அவருக்கு வந்து பர்சனலாக ஒரு இது இருக்குமோ இல்லை இப்போ நம்ம வந்து தட்சிணாமூர்த்தியுமே பூஜை பண்ணிகிட்டே இருக்கோம் அப்புறம் நமக்கு எப்போ இருந்தாலும் நமக்கு அந்த பர்சனல் டச் இருந்துருக்கும் அது தப்பு கிடையாது அத்வைத வேதாந்தம் பேசணுங்கிறதுக்காக வேண்டி இது கூடாதுன்னு ஒன்றும் தாற்பம் கிடையாது அதில் எல்லாம் தோஷமே கிடையாது நிறைய பேர் இது தப்பாக புரிஞ்சுக்கிறதுனால என்ன நீங்கள் அத்வைதம் பேசுகிறீங்க அப்புறம் உருவக்கிட பற்றி பேசுகிறீங்க அப்படின்னா அத்வைதம்னா என்னென்னு தெரியணுமே முதல்ல ஒரு நான் கைலாச யாத்திரை போகிற போது அப்படி தான் என்ன கைலாச யாத்திரைக்கு போய் நான் பாதியில் என்னை ரிஜெக்ட் ஆகிட்டேன் மெடிக்கல் சயின்ஸ்னால் மேடம் மெடிக்கல் செக்கப்னால் அக்கார்டிங் டு மெடிக்கல் சயின்ஸ் நான் வந்து ஃபிட் இல்லை நல்லா இருக்கேன் மெடிக்கல் ரிப்போர்ட் வந்து பார்க்குறதுக்கு நல்லா இருக்கேன் காரியமெல்லாம் பண்ணுறேன் நார்மலாக தான் இருக்கேன் ஆனால் மெடிக்கல் ரிப்போர்ட் சொல்கிறது நீ மேலே போகிறதுக்கு யோகியதில்லை சொல்கிறது அதுக்கு நான் வந்த உடனே ஒருத்தர் சொல்கிறேன் நீங்கள் அத்வைதம் பேசினீங்கள அதனால தான் உங்களுக்கு கிடைக்கல தரிசனம் அப்படின்ட்டு எப்படி என்னப்பா நான் அத்வைதம் பேசுறதுக்கு இதுக்கு என்னப்பா சம்மந்தம்னா அவருக்கு என்ன அவருக்கு அத்வைதம் தெரிஞ்சிருந்தால் தானே எப்படி சொல்கிறேன்னு அப்போ நான் என்ன புரிஞ்சுட்டேன்னா அவருக்கு அத்வைதம் அவ்வளோதான் தெரிஞ்சிருக்கு அப்படி தான் நம்ம பேசணும் அவர் சுவாமி வேறவர் அதுதான் அதை விட கஷ்டம் நீங்கள் அத்வைதத்தை ரொம்ப சொல்கிறீங்கள அதனால தான் உங்களுக்கு அது கிடைக்காம போச்சு ரொம்ப நல்லது ரொம்ப சந்தோஷமாக தான் வந்தோம் அங்கே ஒன்றும் துக்கப்பட்டுன்னு வரல அப்போ போகக்கூடாதுன்னா சரிப்பா அப்படின்னும் அவர் உடனே இன்றைக்கே வந்து இன்றைக்கே உங்களுக்கு ஒரு செக்யூரிட்டி கொடுக்குறேன் போங்க அப்படின்னு திரும்பி கீழே போங்கன்னு என்ன எண்பது மைல் நடந்து போயிருக்கேன் எண்பது மைல் நடந்து போனதுக்கு அப்புறம் எண்பது மைல் திரும்பி வரணும் இன்னும் ரொம்ப தூரம் இல்லை பக்கத்தில் பார்டருக்கு போயாச்சு அந்த லிப்பு லேக்குன்னு நாளைக்கு காலம்பறை ஏறணும் அது ஏறுறதுக்கு செக்கப் பண்ணுற போது இதாச்சு வந்து அவங்க எல்லாரும் கேட்டு பார்த்தாங்க அதனால் அது பெரிய கதை அதெல்லாம் சொல்ல ஆரம்பித்தேன் ரொம்ப நேரம் ஆகிடும் இல்லைப்ப நான் அங்கேயே இருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கேயே ஒரு சிவலிங்கம் இருந்தது தினம் மகன்யாச புரஸரமாக ஏகாதசவார ருத்ரஜபாபிஷேகம் பண்ணிவிட்டு அங்கேயே ஆனந்தமாக இருந்தேன் அங்கே இருக்கிற மில்ட்ரி காரங்களெலாம் குதிரையில் வந்து எல்லாம் போய் ரொம்ப தூரத்தில் போய் பையஞ்சு கிலோமீட்டர்லாம் போய் பால் வில்லு அங்கெல்லாம் ஒன்றுமே செடிக்கிடி ஒன்றும் கிடையாது வில்லுவும் எல்லாம் கொண்டு வந்து ரொம்ப பக்தியோடு கொடுத்தாங்க அதெல்லாம் வந்து தினம் அந்த சுவாமிக்கு பூஜை பண்ணிவிட்டு கிட்டத்தட்ட அஞ்சு மணி நேரம் ஆறு பூஜை மகநாசத்தோடு பதினோரு தடவை ருத்ரம் சொல்கிறதுண்ணா எல்லாம் பண்ணி நான் பாட்டுக்கு தண்ணி ஜெல விட்டேன் பஞ்சாமிரதம் நினச்சின்னு தண்ணியை விட்டுவேன் பால் நினச்சி தண்ணியை விட்டு விடுது எல்லாத்துக்கும் நினச்சிக்கிது பாவனை பண்ணி மூணு நாள் நல்லா ஆனந்தமாக பூஜை பண்ணிவிட்டு கிளை பேசவும் இங்கே வந்துவிட்டேன் கீழே வந்துவிட்டேன் சந்தோஷமாக வந்தோம் அந்த போயிட்டு வந்த குரூப்பை பார்த்தபோது போகாமல் இருந்தது நல்லதுன்னு தூண்டிடுது அந்த மாதிரிலாம் இருந்தது ஏன்னா எதுக்கு சொல்கிறேன் அத்வைதத்துக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் அப்படி புரியலைங்கிற இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக அவர் பண்ணுறாரு பாருங்கள் சொல்ல பொன்னிலம் மாதராசை ஏகநாயகன் பதங்கள் போற்றின்னு சொன்னவர் எங்கே முத்தனை வெங்கடேச முகுந்தனை இணையாட்கொள்ளும் கர்த்த இணையாட்கொண்ட கர்த்தனை வணங்கி சொல்லும் அவங்களையெல்லாம் வணங்கி சொல்லும் கைவல்ய நவநீதத்தை அவங்களெல்லாம் வணங்கி நான் இந்த கைவல்ய நவநீதத்தை சொல்கிறேன் அவருக்கு திரும்ப திரும்ப மனசுக்குள்ளே சொல்லிக்கிறாரு அந்த ஒரு அவையடக்கம் இது இதுதான் அவையடக்கம் ரொம்ப பணிவு நான் வந்து நான் சாதாரணமாக பண்ணலை அவங்களுடைய அனுகிரகம் இல்லைன்னா இதெல்லாம் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி அதை உணர்ந்து சொல்கிறார் தத்துவ விளக்கம் என்றும் சந்தேகம் தெளிதல் என்றும் வை இரு வைத்து உரை செய்கின்றேனே அப்படி போடணும் இரு படலமாக வைத்து உரை செய்கின்றேனே இருபடலமாக வகுத்து வைத்து உரை செய்கின்றனேன்னு போட்டிங்கன்னா தான் அந்த இது பொருள் சரியாக வரும் உரை நடை சரியாக வரும் கொண்டுகூட்டி பொருள் செய்கிறது வகுத்து உரை செய்கின்றேனே குருவருள் உடையோர்க்கே சகல சுருதி பொருள்களும் உள்ளவாறு தோன்றும் ஆதலால் சொல்கிறார் குருவருள் உடையோர்க்கே சகல சுருதி பொருள்களும் உள்ளவாறு தோன்றும் ஆதலால் எனையாட்கொண்ட கர்த்தனை வணங்கி சொல்லும் என்றார் இதனால் குருவினது கிருபாபலம் கொண்டு இந்நூல் செய்கின்றேன் அல்லாமல் எனது புத்தி வழிகொண்டு செல்லவில்லை என்பது குறிப்பு ஏன் புத்தியை கொண்டு நான் சொல்கிறேன் அர்த்தமில்லை குருவோட அனுகிரகத்தை நான் இங்கனம் கூறியது அவையடக்கம் ஜீவ ஐக்கிய ஞானத்தை பிரகாசிப்பித்தலால் முதல் தத்துவ விளக்கம் என்றும் அதன் கண் உளவாகும் சந்தேகங்களை தெளிவித்தலால் இரண்டாம் படலத்துக்கு சந்தேகம் தெளிதல் என்றும் நாமன் சூட்டினார் வேர் வைத்தார் நாமம் சூட்டினார் படலம் அதாவது நூலின் உட்பிரிவு பாயிரம் இனி வந்து நூலை ஆரம்பிக்கணும் இந்த பாயிரத்தோட இந்த வகுப்பை முடிக்கிறேன் அப்புறம் நாளைக்கு அந்த தத்துவ விளக்க படலத்தை தொடங்கலாம் எனதுள்ளே நின்று அனந்த ஜென்மங்களாண்ட மெய்யனே உபதேசிக்க வெளிவந்த குருவே போற்றி உய்யவே முக்தி நல்கும் உதவிக்கோர் செய்யுமார் செய்யுமாறொன்றும் காணேன் திருவடி போற்றி போற்றி भेद ஈஷரோ குருராத் மூதவி வோமவா திணாமூர் நம ஓம் ஷாந்தா் ஹரி ஓ